உப்பிஜாத்தய தோற்றவேத்தைக்கணீத்தம்து நம ஓ அேகேனி பச்சா பாத்திரே சுவே தோத் கரசரமு சர்வேஸ்வரனையும் சத்குருநாதரையும் நன்றாக வணங்கிக் கொள்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரார்த்தனை செய்து கொண்டு கீதா சாஸ்திரத்தை படிப்பதற்கான ஒரு ஆரம்பத்தை மேற்கொண்டிருக்கிறோம் முதல்ல கீதா மகாத்மியத்துடைய பொருளை சொல்றேன் இந்த கீதா மகாத்மத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்பவுமே மகிமை தெரிஞ்சாத்தான் நமக்கு அதுல ருச்சி ஏற்படும் ஆனா இந்த மகிமைய படிக்கிறதுனால மாத்திரம் மகிமை விளங்கிடும் சொல்ல முடியாது ஏன்னா கீதைய முழுக்க படிச்சு அது நம்ம வாழ்க்கை அனுபவங்களோட இணைச்சு பார்க்கிற போதுதான் கீதையினுடைய மகிமை உண்மையா விளங்கும் அது வரைக்கும் கீதையினுடைய மகிமையை கேள்விப்படுவோமே தவிர நாம நன்றாக உணர முடியாது நன்றாக உணரணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை மயமாக ஆனா தான் உணர முடியும் அது வரைக்கும் வெறும் வெறும் தகவல் தெரிஞ்சுக்கிறோமே தவிர எந்த விதமான மாற்றங்களும் நம்ம இடத்துல ஏற்படாம போயிடும் கீதையினுடைய மகிமையை தெரிந்து கொண்டு கற்பது நலனை தரும் தரோவா கஷம் பி பிரதேவி மகாவிஷ்ணு இடத்துல கேட்கிறாள் ஓ பகவானே அனைத்தையும் ஆளக்கூடியவரே பிரபுவே பகவானே பரம ஈசான ஈசானன்ன ரூலர் கண்ட்ரோலர் கட்டுப்படுத்தவர் ஆள்வன் அர்த்தம் பரமீசான நன்கு எல்லாவற்றையும் ஆளுகின்றவரே உலகத்தையே ஆழுகின்றவன் இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் ஆகவே ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து தராதேவி கேட்கிறாள் பிராரப்தம் புஜியமான புருஷஸ் அவ்வசாரிணி பக்தி கதம் பதி இந்த உலக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு ஜீவனுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் தத்துவம் அந்த ஜீவன் தான் இந்த உடம்பை எடுத்து இந்த உடம்பு மூலமா சுக துக்கத்தை அனுபவிக்கிறது கொசுவாக புறந்து கொசு உடம்பு மூலமாக சுக துக்கத்தை அனுபவிக்கிறது மனிதனாக இருந்து மனித உடம்புக்குள்ள இருந்து கொண்டு மனித உடம்புல இருந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ஜீவன் மனித உடலில் வாழும் உயிருக்கு அவ்வியபிசாரிணி பக்தி கிருஷ்ணர் கீதையில சொல்றார் பதிமூணாவது சொல்றார் மஜிச்சா நோகேன பக்திரிச்சாரிணி அவ்வசாரிணி பக்தி அவ்வியாரம் என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம் நெறி பெறது அர்த்தம் தமிழ் அப்படி சொல்லுகிறாள் நெறிதல் அது கஷ்டம் வந்தாலும் சரி சுகம் வந்தாலும் சரி அத வழிபடுறதுல இருந்து நாம பேசவே கூட வாழ்க்கையில படுற கஷ்டம் என்ன எவ்வளவு துன்பப்படுற மனிதன் எவ்வளவு விதமான சரீரத்துல சாரீரீகமான துக்கங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பிறரால் நமக்கு வரக்கூடிய துக்கங்கள் அப்புறம் நமக்கு இயற்கையினால வரக்கூடிய துக்கங்கள் பூகம்பம் பெருமழை போன்றவைகள் பிரகர்ஷேண ஆரப்தம் இப்பிரவையில் நன்றாக இன்ப துன்பங்களை கொடுப்பதற்காக வந்துள்ள புண்ணிய பாபத்தின் வெளிப்பாடுகள் அதான் பிராரப்தம்னு பேர் பரமேஸ்வரே அச்சஞ்சல நிஷ்கப்பட்ட திருட பக்தி சித்தியர்த்தம் போலித்தனமில்லாத அசையாத உறுதியான பக்தி இறைவனிடத்துல எப்படி வரும்னு கேட்கிறார் தரா தேவி மகாவிஷ்ணு எப்படி ஏற்படும் கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லுகிறார் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்